நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது எக் பனியாரம் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை நாலு பெரிய வெங்காயம் ஒண்ணு தக்காளி ஒண்ணு பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு ருசிக்கேற்ப மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மொசர் இல்லா சீஸ் அளவு பட்டர் தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு பவுல்ல வெங்காயத்தை பொடியா கட் அப்புறம் இந்த தக்காளியில் நொடுவில் இருக்கிற பழுப்பு மட்டும் எடுத்துட்டு மற்றெல்லாம் அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி அந்த வெங்காயத்தில் உள்ள மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக சாப் பண்ணி அதையும் வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துருவோம் மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் மொசிரில்லா சீஸும் அதில் கலந்துடும் கலந்து விட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பனியார பேன் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பனியார பேனில் லைட்டாக பட்டரை தடவிட்டு இந்த எக் பனியா இது க ரெடி பண்ணிக்கோலையா மிக்சர் அதை வந்து கொஞ்சமாக பாதி ஊற்றுவோம் பாதி ஊற்றி அசிக்க வந்துடும் பாதி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வேகும்போதே அது நடுவில் வந்து கப் ஷேப் மாதிரி வரும் அப்போ கொஞ்சம் மொசுரியாச்சு அதை நடுவில் வச்சுட்டு மீ இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு அப்போ கொஞ்சம் வேகட்டோன்னு டேன் பண்ணி எடுத்தோன்னா வேக வச்சு எடுத்தா சூப்பர் பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஏக் பணியாரம் தயார் ரொம்ப சீக்கிரத்துல செஞ்சிடலாம் உறவிக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செஞ்சுட்டு வேலைக்கு அர்ஜென்ட்டா போனோம் அப்படி இல்லை எங்க அர்ஜென்ட்டா போகணும்னா இம்மிடியட்டா செஞ்சுட்டு சாப்பிட்டு இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்